அலும் அவர்கள் எங்களுக்கு மனிதர்களே ஹஜ்ஜு செய்வதை உங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் எனவே ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று கூறினார்கள் அப்போது ஒருவர் இறைதூதர் அவர்களே ஒவ்வொரு வருடமுமா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லு அல்லாஹூ அலிசல்லே அவர் மூன்று தடவை கேட்டார் அப்போது நபி அவர்கள் நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் என்று கூறினார்கள் பின்போது உங்களுக்கு முன் இருந்தோர் தங்களின் அதிகமான கேள்விகளின் காரணமாகவும் தங்கள் நபிமார்களிடம் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதன் காரணமாகவும் அடிந்தனர் எதையேனும் உங்களிடம் நான் கட்டளையிட்டால் நீங்கள் இயன்ற அளவுக்கு அதை எடுத்துக் கொள்ளுங்கள் எதையேனும் விட்டு உங்களை நான் தடுத்து விட்டால் அதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள் ஒன்று மூன்று